சனீஸ்வர பகவான் புராணம் சனிதுதி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயமார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனைசரம் மை போன்று கருத்தவனே சூரியனின் குமாரனே யமனின் தமையனே சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவனே மெதுவாக செல்லும் சனியை உன்னையே பணிகின்றேன் என்று சனி பகவானை ஆராதிக்கும் பக்தர் யாவரும் சனியின் வரலாற்றை அறிய வேண்டியது அவசியம் சூரியனுக்கு சஞ்சிகை என்றொரு மனைவி இருந்தாள் அவள் துவட்டா என்பவனின் மகள் சஞ்சிகை சூரியனுடன் கூடி வாழ்ந்து வைவஸ்தமனையும் யமனையும் யமுனை என்னும் பெண்ணையும் பெற்றெடுத்தாள் பின்பு சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் தன் நிழலையே சாயாதேவி எனப் படைத்து கணவனை நீங்காமல் இருக்குமாறு கூறி தந்தை வீடு சென்றாள் இதை அறிந்த தந்தை கோபப்படவே கணவனிடம் வர அஞ்சி வடதுருவம் சென்று குதிரை வடிவுடன் சூரியனை நோக்கி தவம் செய்து வந்தாள் சாயாதேவியோ சூரியனுடன் வாழ்ந்து சாவர்ணி என்ற மனுவையும் சனியையும் பத்திரை என்ற பெண்ணையும் பெற்றெடுத்தாள் மூத்தால் சஞ்சிகையின் பிள்ளைகளை சாயாதேவி கொடுமைப்படுத்தினாள் யமன் சாயாதேவியை காலால் உதைக்க வந்தபோது அவளும் அவன் கால் முறியுமாறு சாபமிட்டாள் சூரியன் இதையறிந்து குணமடைய வரமளித்து சாயாதேவி இன்னார் என்பதை அறிந்து சஞ்சிகையை தேடிச் சென்றான் தவத்தில் இருக்கும் அவளை அழைத்து வந்து இரு மனைவியரோடும் இல்லறம் நடத்தினான் மனுவை மன்னனாகவும் யமனை காவலனாகவும் யமுனையை நதியாகவும் சனியை கிரகங்களுள் ஒன்றாகவும் இருக்குமாறு செய்தான் சூரியகுமாரர் சனிக்கு சித்திரதர் என்பவரின் மகள் ஜெயஸ்டாவை திருமணம் செய்து வைத்தார் சூரிய பகவான் ஜெயஷ்டா குணத்தில் சிறந்த கற்புக்கரசி ஒருநாள் ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு கணவனின் பார்வைக்காக ஏங்கி நின்றாள் ஜெயஸ்டா ஆண்டவனின் பக்தி மோகத்தில் திளைத்திருந்த சனீஸ்வரர் அவளை கண்டுகொள்ளவே இல்லை அவளுடைய அன்புவார்த்தைகளும் சனீஸ்வரரின் காதில் விழவில்லை தன் விரகதாபத்தை தாங்க முடியாத அந்த கற்புக்கரசி இறுதியில் சனியை ஒரு பெண்ணின் மனதை அறிந்து கொள்ள முடியாத நீங்கள் கணவன் என்ற முறையில் என்னை திருப்திப்படுத்த தவறிவிட்டீர்கள் எனவே இப்போது கண்டுகளிக்கும் ஆனந்தம் இனி உங்களுக்கு இல்லாமலேயே போகட்டும் என்று சபித்துவிட்டான் தியானம் கலைந்து எழுந்த சனீஸ்வரர் நடந்ததை அறிந்து வருந்தினார் எனினும் ஜெயஷ்டா சனீஸ்வரருக்கு கொடுத்த சாபத்தால்தான் சனியின் பார்வை எப்போதும் வக்ரமாக அமைந்துவிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இதன் பின்னர் காசிக்கு சென்ற சனி அங்கு தன் பெயரில் ஒரு லிங்கத்தை நிறுவி பூஜை செய்தார் கிரக பதவியை அடைந்தார் சனீஸ்வர பட்டம் நவக்கிரக நாயகர்களில் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் என்னும் அடைமொழி உண்டு ஒரு சமயம் சிவனை சனி பிடிக்கும் நேரம் வந்தது அதனை அறிந்த சிவன் சனியிடம் அகப்பட்டுவிடக்கூடாது என்று ஒரு குகையின் வாயிலை ஒரு பெரிய கல்லை கொண்டு மூடிவிட்டு உள்ளே நிஷ்டையில் ஆழ்ந்துவிட்டார் ஏழரை வினாடிகள் கழிந்தன தவம் கலைந்து குகையின் வெளியே வந்தார் வாயிலில் உட்கார்ந்திருந்த சனி பகவானைக் கண்டு வியப்படைந்த சிவனிடம் சுவாமி நான் வந்த வேளை முடிந்துவிட்டது புறப்படுகிறேன் என்றார் சனி அது எப்படி நான்தான் உன் பிடியில் சிக்காமல் தவத்தில் அமர்ந்து விட்டேனே நீ எப்படி என்னை பிடித்ததாக சொல்ல முடியும் எனக் கேட்டார் தங்களை இருந்து பிரித்து கடந்த ஏழரை வினாடிகள் இந்த குகைக்குள் அடைந்திருக்கும்படி செய்தது நான் தானே அதனால்தான் என் கடமை முடிந்துவிட்டது என்று சொன்னேன் என்றார் சனி பகவான் அதை கேட்டு வியந்த சிவன் என்னையே நீ பீடித்ததால் உனக்கு சனீஸ்வரன் என்ற பெயர் வழங்கட்டும் என்றார் இராவணனை சரிய வைத்த சனீஸ்வரர் நவக்கிரக நாயகர்களும் இராவணனுடைய சிம்மாசன வழியில் படிக்கட்டுகளாக இருந்தனர் வலிமை மிக்க கிரகங்களின் பார்வை தன் மீது பட்டால் ஆபத்து என்பதை உணர்ந்திருந்த இராவணன் படிகளில் நவக்கிரக நாயகர்களும் குப்புறப்படுத்திருக்கும்படி செய்திருந்தான் ஒரு சமயம் இராவணனை சந்தித்த நாரதர் நவக்கிரக நாயகர்களின் முதுகில் மீது நடந்து செல்வது உன் வீரத்துக்கு பெருமையாகுமா என்று இராவணனை கேட்டார் இதனால் சனியின் பார்வை இராவணன் மீது பட்டது சனியின் பார்வை பட்ட நாள் முதல் இராவணனின் பெருமைகள் சரியத் தொடங்கியதாக புராண வரலாறுகள் கூறுகின்றன